எத்தி எட்டு அப்பாஸ் ரதியுல்லாஹூன் அவர்கள் மற்றும் இம்ரான் இபின் ஹுசைன் ரதுல்லாஹூன் அவர்கள் ஆகியோர் அறிவிக்கின்றார்கள் உற்று பார்த்தேன் அங்கு வசிப்பவர்களில் அதிகமானவர்களாக ஏழைகள் இருப்பதை பார்த்தேன் மேலும் நரகத்திற்கு சென்று உற்று பார்த்தேன் அங்கு வசிப்பவர்களில் மிக அதிகமானவர்களாக பெண்கள் இருப்பதை பார்த்தேன் என்று நபி சொல்லு அணிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஏழு நான்கு நான்கு ஒன்பது முஸ்லிம் இரண்டு ஏழு மூன்று ஏழு